நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் ரேடியோ டெலிஸ்கோப் நிறுவப்பட்டுள்ள இடம் கொடைக்கானல் இரண்டு கடல்களின் எஜமானி என அழைக்கப்படும் நாடு இங்கிலாந்து மூன்று உலகிலேயே அதிகமாக கிடைக்கும் உலோகம் அலுமினியம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு காரணமாக இருந்த பயிர் எது இரண்டு நமது உடலில் வேயிருக்காத பகுதி எது மூன்று ஸ்பெயின் நாட்டின் தேசிய சின்னம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்